दर्शितम ீரவேக்கம் சராம்சிம் யேனித்னா வேதாந்தூரியோய ீரவே நமவிபூி முதை ஸ்ரீபுரவே நம அனைகன்மவி அமரவே நமோரம் தாநீரவே நம மன்ன மத்புருகு மரு தைகுரவே நமராஜி பரமோ பரதனம் நாஸ்தை ஸ்ரீவே நமேஜபிதே சகா டுமே ச வீதியோரை தேஜஸ்வினாவ மே தோ நோய் மகவஞ்சிதண்ணூத்த விஷஸ்வதி மருதோ வசிந்தேத்து நிதயங்கோவ் பூஷ அரிஷ்டி நோகஸ்பனத்துக்கு முன்னால இந்த அருகம்புல் ஸ்நானத்துக்கு முன்பு அருகம்புல் இந்த அருகம்புல் இந்த மண்ணெல்லாம் அபிமந்திரணம் பண்ணி கையில் வச்சுருப்போம் இந்த கையில் இந்த வைத்து கொண்டு இந்த பிரார்த்தனைகள்லாம் வர்றது முதல்ல மிருத்திகா சூப்பம் முடிஞ்சுது முடிஞ்சாலும் இந்திராதி தேவர்களை எல்லாம் குறித்து பிரார்த்தனைகள்லாம் இதில் இருக்கு இப்போ கடைசியாக பார்த்தது புறேது தலைவ தலைவனாக இருக்கக்கூடிய அந்த இந்திர பகவான் நமக்கு முன்னால் வரட்டும் புறகேது நமக்கு பரலோக சுகத்தையும் கொடுக்கட்டும் பரலோக சுகத்தை கொடுக்கட்டும் அபயம் கரஹா பயத்தை போக்குகின்றவனாக அவர் இருக்கார் இந்திரனுக்கு விசேஷம் எல்லா அப்ஜெக்டிவ்ஸ் ஆகையினால ரிஷேந்திரா அபயங்கர ருஷேந்திரா நகா ஸ்வஸ்திதா பவந்து நமக்கு ஸ்வஸ்தியே கொடுக்கட்டும் நல்ல நல்லதெல்லாம் கொடுக்கட்டும் சு அஸ்தி ஸ்வஸ்தி நல்லதெல்லாம் இருக்கட்டும் நல்லதெல்லாம் இருக்கும்படி பண்ணட்டும் பேரே ஸ்வஸ்தி வச்சனம் ப்வஸ்தி வச்சனம்னு சொன்னாலே இந்த எல்லா காரியத்துலேயும் இந்த ஸ்வஸ்தி வச்சனம் சொல்கிறதுங்கிறது பழக்கத்தில் இருக்குது சிலமே ஸ்வஸ்தி வாச்சனம் எப்படி சொன்னாலும் சரி ஸ்வஸ்தி வாச்சனம்னு சொன்னால் நல்ல வார்த்தையை சொல்ல வைக்கிறது ஸ்வஸ்தி வச்சனம்னா நல்ல வார்த்தையை சொல்றது வாசனம்ங்கிறது வந்து அது வந்து என்னது காசல் ஃபார்ம் வந்து செய்யும்படி பண்ணுறது அதில் வந்து சம்ஸ்கிருதத்தில் வந்து காரை திருத்வம் அப்படி சொல்லுவோம் ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி வச்சனம் இதெல்லாம் அதனால தான் குழந்த பிறந்தா எது பிறந்தாலும் என்ன ஆற்றுல என்ன நடந்தாலும் சரி ஸ்வஸ்தி சொல்லிகிட்டே இருப்போம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எங்கே பார்த்தாலும் ஸ்வஸ்தி வாக்கியங்கள்லாம் கேட்கப்படும் இல்லை ஸ்வஸ்திதா பூ விருத்தஸ்ரவாக இந்திரா நகாஸ்வஸ்தி பெரும் புகழ் விருத்தஸ்ரவா ஸ்ரவன கீர்த்தி கீர்த்தின்னு பேருத்திரவஹா ரொம்ப நிறைய ஏகப்பட்ட புகழ் அவருக்கு இருக்கு இந்திரனுக்கு தேவேந்திரனுக்கு அந்த தேவேந்திரன் நமக்கு வந்து நல்ல நல்ல மங்களத்தை உண்டு பண்ணட்டும் பூஷா நகா ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி நோ விருத்த அப்படி இருக்கோ இல்ல மாத்தி போடுறோம் இந்திரஹா நகா ஸ்வஸ்தி ததாது பெரும் புகழ் படைத்த இந்திரன் நமக்கு மங்களத்தை உண்டு பண்ணட்டும் அதே மாதிரி ஸ்வஸ்திர பூஷா விஸ்வவேதாஹா விஸ்வவேதாக பூஷா சூரிய பகவான் அவர்தான் புஷ்டியை தர்றதுனால அவருக்கு பேர் பூஷான்னு பேர் பூஷ்ணே நமகான்னு ஒரு அர்ச்சனை கூட சொல்கிறோம் அதனால் போஷாக்குங்கிறது இதுலேருந்து வந்தது தான் போஷாக்கு நரிஷ்மெண்ட்னுலாம் சொல்கிறோம் இல்லையா அதனால் அவர் வந்து இதெல்லாம் கொடுக்குறாரு விஸ்வவேதாக எல்லா எல்லா லோகத்தையும் பிரகாசப்படுத்துகிறவர் விஸ்வம் பிரகாஷி இது விஸ்வவேதாக எல்லாம் ஒரு ஒரு பொருள் சேர்ந்த புகழ் ஆகலாம் இந்த கடவுளை எல்லா எல்லா தேவதைகளையும் நிறைய தேவதைகள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதா பாவனை பண்ணுறோம் அதெல்லாம் வாஸ்தவமாக நம்ம அதை உணர்கிறோம் எத்தனையோ தேவதைகள் எல்லாம் வந்து சத்தேவத்தைகள் ரெண்டும் நடமாடுறதான் அதனால் நல்ல தேவதைகளெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம் இன்னும் போக போக பார்த்தா தெரியும் நல்ல இந்த சுஸ்தின இந்திரோ விரத்திரவாகா சுஸ்தின பூஷா விஸ்வவேதாக இந்த இயற்கையோடு இயைந்த வாழ்வு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் இந்த வைதிகமெல்லாம் வைதிக தர்மங்கள் எல்லாமே நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணாத தர்மம் அதனால் வந்து இயற்கையோடு இணைஞ்சு இயற்கையில் படைக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் நமக்கு நீங்க கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க இந்திரோதிரவா எதுக்கு இதை சொல்றேன்னா இந்த இயற்கையோட எல்லாம் வந்து இயற்கையோட சம்பந்தப்பட்டதாகவே இருக்குது அதனால் வந்து எப்போவுமே இந்த தேவதைகளெல்லாம் பிரார்த்தனை பண்ணணும் அவர்களுக்கு ஒன்றும் இடைஞ்சல் பண்ணவும் விடாது இந்த நேச்சர்லேருந்து எதை நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வேதம் முழுக்க பார்க்கப்படுறது இப்போ தான் இந்த கன்சியூமரிசம்னு எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் சுரண்டுன்னா வந்து அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற பாவனை எப்படி இருக்குது மெட்டீரியலிஸ்டிக் அப்ரோச்சில் அப்படி இருக்குது எல்லாம் நம்ம அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்குது இனி பத்து ஜெனரேஷன் கழித்து என்ன இருக்குன்னே தெரியாது என்ன என்ன ஆக போகிறது என்ன இருக்கு என்னத்தை வச்சுட்டு போக தெரியாது எல்லாம் குழி குழின்னு குழிச்சு எல்லாம் இதாகிடுது ஆனால் மந்திரங்கள்லாம் பார்த்தோம்னா வேத மந்திரங்கள்லாம் பார்த்தா இதெல்லாம் கூடாது பாப்போம்னே நிறைய சொல்கிறது அழுத்தமாகவே சொல்கிறது ஆஹ் ஸ்வஸ்தின இந்திரோ விரத்தஸ்ரவாக ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாக அரிஷ்டேமிகி தார்க்யாக்கும் கருடன் சில பேர்லாம் கூட எழுத்தாளர்கள்லாம் வச்சுக்காங்க தார்க்ஷியான்னு ஒருத்தர் எழுதுறான் தார்க்ஷியா தார்க்ஷியான்னு சொன்னா கருடனுக்கு அது ஒரு பேரு அரிஷ்ட நேமிஹி அரிஷ்டநேமிகின்னு சொன்ன அவர் வந்து யாரும் இன்னும் அரிஷ்ட நேமிகின்னா வேகமாக செல்றவர் அவரோட தேர் இருக்கேன் கருட பகவானுக்கு ஒரு ஸ்பெஷல் தேர் இருக்கான் அந்த தேரில் அவர் போவாரான் அவர் போகிறத யாரும் அவரை இடைஞ்சல் பண்ண முடியாது ஆஹா அரிஷ்ட நேமிகி நான் கூட பார்த்தேன் இந்த ஊரில் கூட எல்லாம் இந்த டாலர்லாம் வச்சு எரிச்சின்னு இருக்கு அவர் அதில் பார்த்து அந்த காயத்துலேயே இதெல்லாம் பண்ணி காயத்துலேயும் வந்து என்னமோ காற்று வாசலில் டப்பா வச்சு அந்த பெரிய டின்னை வச்சு எரி எரிச்சுன்னு இருந்தேன் அவளோட அது அதெல்லாம் இருக்குது சொல்லி மாரி இங்கேயும் இந்த ரத்தம் போகிறதுன்னா இந்த ரத்தத்தை யார் பார்த்தா நமக்கு தோணும் அப்படி ஆனால் நம்ம இருக்கு பெரிய ரிஷிகள் சொல்கிற வாக்கியத்தில் நம்ம தோஷம் சொல்ல முடியாது இல்லை வேத வாக்குது இல்லை அரிஷ்டநேமி தார்க்யா நகாஸ்வஸ்தி அதாவது நம்ம புத்தி வந்து இதனுடைய தாற்பயம் என்னென்னா புத்தி வந்து ரொம்ப சூக்மமாக போகணும்னு அர்த்தம் எப்ப எப்படி கருடன் வந்து ரொம்ப சூக் வேகமாக போறாரோ ரொம்ப சூக்மா பார்வை இவடையவராக இருக்காரோ அதே மாதிரி நம்முடைய புத்தியும் எல்லாத்தையும் சீக்கிரம் கிரகிச்சிக்கணும் சூக்ஷ்மமான விஷயங்களையும் கிரகிச்சுக்கணும் வெகு நுண்ணிய கருத்துக்களை உள்ளம் உணர வேண்டும் என்பது கருத்து அரிஷ்டநேனஹி ப்ரகஸ்பதி நகாஸ்வஸ்தி ததா தூவகுருவான ப்ரகஸ்பதியும் நமக்கு இந்திர புரோஹித்கிறார் இந்திர புரோதாக புரோஹிதனுக்கு இன்னொரு பேர் புரோதஸ் இல்லை புரோதாக நகாஸ்வஸ்தி ததா தூ ஆகினால இது ஏற்கனவே ஆரம்பத்தில் அருண பிரச்சனத்தில் அருணப் பிரச்சினத்தில் ஆரம்பிக்கிற போதுதான் பத்ரங்கரணே அபி ஸ்ரூயா தேவாகான்னு இது தைத்திரி ஆரண்யத்தில் கடைசி பிரச்சனம் இது தைத்திரி ஆரண்யத்தில் பத்து சாப்டர் இருக்கு முதல் சாப்டர்லேயே வியாக்கியானம் பண்ணிட்டேங்கிறார் அவர் அதனால முதல்லையே ஆரம்பத்திலையே இது ஆனந்தாசிரமத்தில் வெளியிட்ருக்க வியாக்கியானம் சம்ஸ்கிருதத்திலே இருக்குது வித்யாரண்ய சுவாமியோடு அது முதல் வால்யூமில் அதெல்லாம் இருக்கு அதில் வந்து சூரிய நமஸ்காரம் தான் முதல் பாகம் கைத்திரி முதல்ல சூரிய நமஸ்காரம் அதுலேயே அதெல்லாம் வந்துவிடுறது அந்த சூரிய நமஸ்கார பாகத்திலே அதெல்லாம் முழுக்க சொல்லப்பட்டு தேவர் நமக்கு ஸ்வஸ்திய மங்களத்தை கொடுக்கட்டும் அவர் சொல்ற நிகத வியாக்கியான நான் ஏற்கனவே இதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்றேன் அதனால சொன்னேன் ஏற்கனவே முதல்ல வந்து இந்த மந்திரங்கள்லாம் ஆரம்பத்திலேயே வந்தாச்சுன்னு அடுத்த மந்திரம் இது ஒரு ருக்கு இதுல வந்து சந்திரன் பிரார்த்திக்கப்படுறார் சந்திர பகவான் பிரார்த்திக்கப்படுறார் ஸ்நானத்துக்கு முன்னாலே இவரும் பிரார்த்திக்கப்படுறார் இவர் எப்படிப்பட்டவர்னா சோமஹா விஸ்வானி சோமஹான் இருக்கு இந்திரனையும் பிரார்த்தனை பண்ணிருக்கு சோமன் இந்திரன் ரெண்டு பேரையும் குறிச்சே பிரார்த்தனை பண்றோம் இதுல சேர்த்துக்க வேண்டியது நிறைய இருக்கு சோமன் சந்திர பகவான் இந்த வனங்களை எல்லாம் விஸ்வானின் வனானி எல்லா காடுகளெல்லாம் அவர்தான் காப்பாற்றுறார் கீதையில் பகவான் சொல்கிறார் சோமோ பூத்வார் ரசாத்மகா நான் வந்து அந்த வஸ் அந்த சூரியனுடைய வெளிச்சத்தினால நம்முடைய உணவு பொருளெல்லாம் சில சக்தி பாயிருது அதே மாதிரி சந்திரனுடைய வெளிச்சத்தினாலையும் சில சக்தி பாயிருது காமா விஷ பூதானி தரஜாமிய மோஜசா உஷ்ணாமி சௌஷதி அப்படின்னு கிருஷ்ணர் பதினஞ்சாவது அத்தியாயத்துல சொல்றேன் காப்பாற்ற சந்திரனா இருந்து சந்திரன்ல இருந்து சில சக்தியை அனுபவிச்சு மந்திரமனம் எப்படி நிற்கும் அங்கு தொங்கின்னு இருக்கும் அதுலாம் வந்து கிரியாபதங்களை எல்லாம் சேர்க்க வேண்டியிருக்கும் வினை சொற்களை எல்லாம் சேர்த்து தான் நம்ம அதை பூர்த்தி பண்ணிக்கணும் சோமோ விஸ்வான் எதசா வனானி வெறும் மந்திரம் தெரிஞ்சால் மாத்திரம் போகிறாது அந்த மந்திரத்தில் எங்கெங்கே எந்தெந்த சப்தங்களை சேர்த்துட்டு அது பூர்த்தி ஆகுமோ அதுவும் பாஷ்யம் படித்தா தான் தெரியும் ஆ சோமோ விஸ்வான் நெதசாவனி சொல்கிறார் அப்புறம் அந்த சந்திரனை வந்து சந்திரனை வந்து புகழ்ந்து பேசுகிறார் புகழ்ந்து பேசுறதுன்னா அவருக்கு கோபம் வருமா சந்திரனுக்கு நம்ம சரியாக நடந்துக்கலேன்னு சொன்னால் செய்ய வேண்டியதில் நம்ம வாழ்க்கையில் ஒழுங்காக நேச்சரை வந்து ஒழுங்காக பண்ணலைன்னா பகவானுக்கு கோபம் வருமா அதுக்கு வந்து சந்திரனுக்கு கோபம் வர்றேன்னா அம்மா அப்பாவுக்கு வர்ற கோபம் மாதிரின்னு வியாக்கியானம் பண்ணுறேன் அம்மா அப்பாவுக்கு வர்ற கோபம் வாஸ்தவமான கோபமாக நம்ம பேரில் நமக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தில் வர்ற கோபம் தானே எதுன்னா ஆபாந்த மன்யுஹூ மண்யுஹுன்னா கோபம் இந்த மண்யுஹூங்கிறதுக்குமே கோபகாங்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்குது மண்யுஹுங்கிறது வந்து கல்டிவேட் பண்ணுற கோபம் அதுக்கு பேர் மன்யுஹுனு பேர் டெவலப் பண்ணுறது அபிமன்யுஹூ எல்லாம் மன்யுஹுங்கிற ஈஷா நோமே மன்யூ ஸ்ருத மன்யுர் ஹிருதே ஹிருதம் கோபத்தை குடுன்னு ஒரு பிரார்த்தனையே இருக்கு மன்யுரசி மன்யுமி தேகி நீ கோபமாக இருக்க எனக்கு கோபத்தை குடுன்னா நம்ம என்ன சொல்கிறோம் கோபம் கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் வேற குரோதம் வந்து பெரிய தோஷமாக சொல்லியிருக்கு குரோதா கோபகா மண்யுகூ பின்னஹா மன்யுங்கிறது வந்து வேணுன்னு உருவாக்கிக்கிறது போலித்தனமாக கோபப்படுறது அதனால தான் குணமெனும் கு வெகு குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அறிது அதில் அந்த கோபத்தை வரவழைச்சிக்கணும் ராஜாக்கள் பெரியவர்கள் பெற்றோர்கள் குருமார்கள் இதெல்லாம் வந்து அந்த அந்த நேரத்துக்கு என்னப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி சொல்கிறோமோ அதுக்கு ஒரு கோபம் தானே இது கோபப்படுறார் அப்படின்னா கோபப்படலைன்னா சரியாகாது சில சமயம் அதனால் இது டெவலப் பண்ணிக்கிறது பிளான் பண்ணி பண்ணுறது இப்போ வந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கோவப்படுங்க முடியுமா அப்படின்னா முடியாது கோபங்கிறது சா வர்ற ஒன்று இந்த கோபம் பிரியம் இதெல்லாம் இருக்கேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பிரியப்படுங்கண்ணே இந்த திடீர்னு எப்படி பிரியப்படுறது கொஞ்சம் நேரம் கோவப்படுங்கண்ணே அதுக்குன்னு சூழ்நிலை மூடெல்லாம் வரணும் அந்த சூழ்நிலை வந்தால் தான் கோபப்பட முடியும் அந்த கோபம் சூழ்நிலை இருந்தால் தான் பிரியம் வர முடியும் ஆனால் அறிவு பூர்வமாக பண்ணுறவனுக்கு உருவாக்க முடியும் ஆனால் இமோஷனலாக உணர்ச்சி அது எப்போ வரும் எப்போ வரும் அதுக்கு ஒன்றும் வவஸ்தை கிடையாது சரியாகவும் இருக்காது ஆனால் புத்திபூர்வமாக கல்டிவேட் பண்ணுறோமோ இல்லை அதுதான் வந்து சரியானது இங்கே வந்து புத்திபூர்வமாக கல்டிவேட் பண்ணுற மாதிரி தான் சொல்ல ஆபாந்த மன்யுன்னா மேலெழுந்த வாரியான கோபம் அப்படின்னு நினைச்சேன் ஆபாந்த வன்யுக திரிபல பிரபகா திரிபல பிரபகான்னு சொன்ன என்ன அர்த்தம் அந்த சந்திரகாந்தி கல் இருக்கே அந்த சந்திரகாந்தி கல் சந்திரகாந்த கல்லுன்னு ஒன்று இருக்கு அதுக்கு பேர் திருபலம் அந்த அதுக்கு வந்து ஒளி கொடுக்குறாரான் சந்திரன் அந்த சந்திரகாந்த கல்ல சூரியனுக்கு முன்னாடி வச்சா கொஞ்ச நேரத்தில் ஜலம் வந்துடுவோம் அதில் அந்த ஜலத்தை எடுத்து அதுக்கு ஏதோ மருந்தெல்லாம் பண்ணுவார் ஆயுர்வேத மருந்தெல்லாம் அதில் இந்த சந்திரகாந்த கல்லுக்கு ஒளி கொடுக்குறவனா திருபலப்பிரபா ஆபாந்தமன்யுஹு திருபலப்பிரபகா மாதுனிகி மாதுனிகின்னு சொன்னால் சந்திரனுடைய அனுகிரகத்தினாலதான் புஷ்பங்களில் தேன் வருதான் இதெல்லாம் சொல்லுவார் சந்திரனுடைய பிரகாசம் படுறதுனால தான் செடிகளில் புஷ்பங்களில் தேன வருதாம் தேன் வருன சாப்படுத்துக்கு தேனீக்கள் புஷ்ப மாதுனி சி இவர் இன்னும் விசேஷமாக வெளிப்படுறது வன்னி மரத்துலேயும் ஷமீவான்ங்கிறது ஷிமீவான் மாறியிருக்குங்கிறாரு சமீவான்னா வன்னி மரம் இந்த வன்னி மரம் மாத்திரம் நானும் நிறைய தரம் வச்சுட்டேன் ஆசிரமத்தில் வரமாட்டேங்கிறது அது வராதான் இந்த வன்னி மரம்ங்கிறது அவ்வளோ சுலமும் வந்து அது அக்னி சக்தி நிறைய இருக்குது வன்னினாலே நெருப்பு அந்த மரத்தில் இந்த நான் நினைக்கிறேன் இவருக்கு சனேஸ்வரனுக்கு ஹோமத்தில் வந்து சமித்த அவர் வன்னி வன்னி விரம் அறம் வந்து இந்த அரணிக்கட்டை இருக்கே இந்த அரணிக்கட்டை பண்றதுக்கு ரூல் இருக்கு இந்த வன்னி மரம் இருக்கு வன்னி மரத்தில் பொந்து இருக்கணுமா அந்த பொந்துல மண்ணெல்லாம் சேர்ந்து அதுல அரச மரம் அந்த அரச எடுத்து தான் அரணிகட்டை பண்ணணும் அக்னி அக்ரேர் அப்படின்னு வேதம் சொல்றது அரணிக்கட்டை சும்மா மற்ற ஏதோ இருக்கிற கட்டையில் எடுத்து கட்டைய கடைய முடியாது ஷமி கர்ப்பாத் அக்னிம் வந்ததி அப்படின்னு சொல்லி அரச மரம் முளைச்சிருக்கிறதே இதில் முளைச்சிருக்கணும் அப்படின்லாம் அதுக்கெல்லாம் வேதம் பாஷ்யங்களில் பார்க்குறோம் அப்போ அதெல்லாம் பார்த்துருக்கான் எங்கேயா அப்படி கிடைக்கும் அதனால தான் சில பேர் அரணிக்கட்டையோடயே போவலாம் எங்கள் யாகத்துக்கு உண்டுமன வாத்தியார் தர்பயோட போகிறார் இல்லையா இந்த மாதிரி அரணிக்கட்டையோடு போவலாம் அந்த காலத்தில் இப்ப இருக்க பேருக்கு கல்புறோம் மச்சா எழுஞ்சு விடுறது அக்னி மதனம்னு சொல்லி ரெண்டு பேர் பிடிச்சிட்டு அதை கடைஞ்சி அதுல இருந்து உற்பத்தி பண்ணி அப்படிதான் பண்ணுவார் ஷருமான் ஷருமான் ருஜிஷி ரிஜிஷி ஷருமான்ங்கிறது ஷர்மவான் நம்ம சொல்றோம் இல்லையா ஷர்மா வர்மா குப்தா தாசா இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த சதுர் வர்ணத்துக்கு அந்த பேரோட இதை ஜாயின் பண்ணிவிடுவார் ஸ்ரீனிவாச ஷர்மா அப்புறம் வந்து ராஜேஸ்வர வர்மா வர்மான்னா தா குப்தான்னா ஷைஷ்யன் தாசான்னா சூத்ரன் இப்படி வந்து பேரில் இப்படி வரும் இப்போ இங்கே ஷருமான் அப்படின்னு ஷர்மன் அர்த்தம் வேத பிரயோகம் இப்படி இருக்கு ஷருமான்னு சொன்னால் சௌக்கியவான் சௌக்கியத்தை கொடுக்குறவர் சௌக்கியத்தை நமக்கு அள்ளித்தர்றவர் ரொம்ப ஒளி பொ சந்திரனுடைய பிரகாசம் வனங்களை எல்லாம் காப்பாற்ற இந்த சந்திர பகவான் அருவாக் இந்திரம் அருவாக் அருவாக்குனா நாங்கள் அந்த சோம பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அந்த சோமனை சந்திரனை நாங்கள் எல்லோரும் ஸ்தோத்ரம் பண்ணுகிறோம் இந்திரம் பிரதிமானி தேபு இந்த வந்து நாங்கள் பிரதிமானானி அருவாக்கு இருக்கு இல்லையா அந்த வார்த்தை மாத்தி போடணும் அருவா பிரதிமான நாங்கள் நல்ல நல்ல திருஷ்டாந்தங்களையெல்லாம் சொல்லி உனக்கு புகழ்ந்து பேசுகிறோம் இந்திரன் எங்களுக்கு வந்து கஷ்டத்தை எல்லாம் போக்கட்டும் நகா ந தேபுகுண இந்திரன் எங்களுக்கு கஷ்டங்கள் தேபுகுன்னா ஹிம்ச பண்ணாமல் இருக்கட்டும் கடவுள் எங்களை துன்புறுத்தாமல் இருக்கட்டும் நாங்கள் கடவுளை புகழ்ந்து போற்றுகிறோம் இறைவன் எங்களை நல்ல வழியில் போகணும் நல்ல வழியில் போய் நாங்கள் தப்பு பண்ணாமல் வாழணும் தப்பு பண்ணினா எங்களை தண்டனை கொடுத்துடுவார் ஆகினால் அவர் தண்டனை கொடுக்காத வண்ணம் நாங்க வாழணும் என்ன அர்த்தம் நாங்க தப்பு பண்ணாது கடவுள் தண்டனை கொடுக்காத நாங்கள் வாழ வேண்டும் அப்படின்னா என்ன தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் தவறு செய்யாமல் இருப்பதற்கு இந்த தேவதைகள் அனுகிரகம் பண்ணட்டும் அடுத்தது பிரம்மஜான ரொம்ப பார்க்கறதுக்கு இந்த மந்திரம் ரொம்ப பிரசித்தமானது எது கெடுத்தாலும் இதை சொல்லிடுவா ஆனா அர்த்தம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டம்னா என்ன ரொம்ப கட்டப்பட்ட அர்த்தமா இருக்குது அதனால சொல்றதுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன் இந்த பிரம்மன் பிரம்மன் கடவுள் இறைவன் அப்படிதான் போட்டுக்கணும் பிரம்மனா ப்ரகத் தமத்வாத் பிரம்ம இருக்கிறதுலேயே பெரிய பொருள்னு அர்த்தம் அப்சல்யூட்னு அர்த்தம் பிரம்மங்கிற பதத்துக்கு இங்கிலீஷில் போடணும்னா அப்சல்யூட் தான் போட முடியும் ஆஹா பிரம்ம கடவுள் பரம்பொருள் இந்த பரம்பொருள் எப்படி இருக்காருன்னா வேன ஆவஹா இந்த சிருஷ்டியை உண்டு பண்ணியிருக்காராம் இன்ப சுருச்சகா வேன ஆவஹா சுறுசகா வேண ஆவகாங்கிறதுக்குலாம் நிறைய மீனிங் கிராமர் முழுக்க கிராமராக எழுதி தள்ளியிருக்கார் வித்யாரண் சொன்ன ஒரே இலக்கணம் தான் இந்த போர்ஷனில் நான் எத்தனையோ மந்திரத்துக்கு எழுதியிருக்கேன் ஆனால் இது மாதிரி கிராமர் எதுக்குமே எழுதலை ஒரு ஒரு பதத்துக்கும் கிராமர்லாம் எழுதிட்டு போயிடாரு அல்ல சுரு சஹா வேண ஆவகாங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் நம்ம நாம் இன்பமாக வாழ்வதற்காக இந்த உலகை இறைவன் படைத்துள்ளார் நாம் எல்லோரும் இன்புற்று வாழ்வதற்காக இறைவன் சுருச்சகான்னு சொன்னால் அழகான இயற்கை வஸ்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்குன்னு நல்ல சோலைகள் நல்ல நதிகள் நல்ல மலைகள் இதெல்லாம் நிறைந்துள்ள உலகை சுருசக ருச்சியானன்னு நல்ல ருச்சியான இந்த உலகத்தை பகவான் பிரம்மதேவன் கடவுள் நமக்கு இதை படைச்சிருக்கார் அப்போ அவர் எப்படின்னா பிரதமம் எல்லா தேவதைகளுக்கும் அவர் முதல்ல இருக்கார் புரஸ்தாத் புரஸ்தாத் ஜெய்ஞானம் இதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றாரு புரஸ்தாத் ஜெய்ஞானம்னா நம்ம சாஸ்திரத்துல பெரும்பாலான மந்திரங்கள் இனிமே வரப்போரு கடவுளை எங்க கும்பிடுறது கடவுளுக்கு இடம் எங்க இருக்குன்னா சூரிய மண்டலம்ட்டான் இப்பதான் நம்ம கோயில்லாம் வச்சிருக்கோம் வேதத்துல எங்கேயும் கோயில பத்தின குறிப்புகள்லாம் கிடையாது ஆகையினால சூரிய கடவுளை எங்க தியானம் பண்றதுன்னா ஜேயஸதா சவித்ருமண்டல மத்திய மத்தியவர்த்தி நாராயணனே அதில் தான் இது பண்ணுறோம் ஜேய்சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி சரசிஜாசன சந்நிவிஷ்டா அதுக்கப்புறம் வர்ணனை பண்ணிக்கிறோம் கேயூரவான் மகர கேயூரவானா தோல்வளை பூண்டுக்கார் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வப்பு திருதங்கர இப்போ சங்கசக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சு அது திரௌபதி சொன்ன ஸ்லோகம் அது திரௌபதி அந்த வஸ்திராபகரணம் பண்ணபோது சொன்ன ஸ்லோகம் அது அது சந்தியாவத தினம் சொல்லின்னு இருக்கோம் சங்கசக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோ கோவிந்த புண்டரீகாட்ச ரஷமாம் சரணாகதம் அந்த ஸ்லோகத்தை தினம் சொல்லணும் நம்ம நிறைய இருக்கு எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் அந்த சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி அதுக்காக தான் சொன்னேன் புரஸ்தாத் ஜெக்ஞானம் சொன்னா தினமும் காலையில் நம் முன்னே இறைவன் சூரிய வடிவிலே தோன்றுகிறார் அப்படி ஒரு அர்த்தம் அப்புறம் இன்னொரு அர்த்தம்னா எல்லா தேவர்களுக்கும் முன்பு தோன்றியவர் அர்த்தம் சமஸ்த தேவதைகளுக்கும் முன்னால் தோன்றியவர் இரண்யகர்ப சமவர்த்தே அக்ரே சமவர்த்தத ஹிரண்யர்ப்பா புரஸ்தா பிரதமம் ஜக்ஞானம் புரஸ்தாத் சீமத்தா சீமத்தீமான் சீமான் சீமன் அர்த்தம் வேற ஸ்ரீமான் வேற தமிழ்ல சீமான்களே சீமாட்டிகளே அந்த அர்த்தம் வேற ஸ்ரீமான்களே ஸ்ரீமதிகளே அப்படி ஆயிடுத்து லேடிஸ் அண்ட் ஜென்டில் மேன் இங்கிலீஷில் சொல்லிவிடுறாங்க தமிழ்ல அந்த காலத்துல சீமான்களே சீமாட்டிகளே அப்படி சீமான்களே சீமாட்டிகளே கிடையாது ஸ்ரீமான்களே ஸ்ரீமதிகளே திரு பொருந்தியவர்களே திரு பொருந்தியவர்களே பெண்பால் ஸ்ரீமதிகளே திரு பொருந்தியவர்களே திருவை உடையவர்களே இங்கே திருவாளர்களே திருவாட்டிகளே இந்த இதில் சிங்கப்பூர் ஐ சொல்லுவாள் உங்கள் இடுப்பு பட்டைகளை இறுக்கிக் கொள்ளுங்கள் அந்த திருவாளர் வேறு தமிழ்நாட்டில் கூட கேட்டல நான் இந்தமான் ஸ்ரீமதிகளே சரியான தமிழ்சொல்லி தான் திரு ஆளர்களே திருவாளர்களே திருவாட்டிகளே திருவாளர்களே திருவாட்டிகளே இருக்கட்டா சீமத்தகான இந்த இடத்துல அந்த மீனிங் இல்லை இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் அதாவது இந்த நமக்கு கண்ணுக்கு தெரிகிற எல்லா எல்லை பகுதியையும் பிரகாசப்படுத்துறது இந்த சூரிய பகவான் வழியா தான் எல்லாம் கடவுளை அப்படி பார்க்கறோம் சூரிய இப்போ ஸ்நானம் பண்ண போகிறவன கற்பனை பண்ணி பாருங்கள் நான் ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது காலம்புற சூரியன் வரதுக்கு முன்னாடி பண்ணுறான் ஞாபகம் வச்சுக்கணும் நம்மெல்லாம் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் ஸ்நானமே ஸ்நானமே வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து ராத்திரி தான் சில பேர் இருக்குது அதனால வந்து எல்லாம் தெரியும் எனக்கு அதனால் வந்து ஸ்நானம் பண்ணுறது எங்கே நேரமும் இருக்கு காலம்பரம் எழுந்து அலறி அடிச்சுன்னு ஓடும் ஆ இதனால் வந்து இந்த ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னால் காலையில் எழுந்து அந்த காலத்தில் இதுதான் வேலையே பிராமணனுக்கு வேலையே என்னன்னா சமுதாயம் நன்னாக இருக்கணும்னு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுறது அவன் வேலையே பிரார்த்தனை பண்ணுறதுக்குன்னு ஒரு ஜாதி அவருக்கு சமுதாயத்தினுடைய நன்மைக்காக வேண்டிய ஒரு ஒரு காஸ்ட் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன வேலைன்னா எல்லா சமுதாயமும் நன்னாக இரு இருக்கணும்னு பூஜை பண்ணுறது ஜப்பம் பண்ணுறது ஹோமம் பண்ணுறது இதுதான் வேலையே அப்படி இருந்திருக்கு அந்த காலத்துல அது ராஜ தர்மங்கள்லாம் பரிபாலிச்சிருக்கு சா உபமாஷ்டா சதஷ்டி அசதஷ்டி சதஷ்ட யோனிம் அசதஷ்ட விவகனா சத்துனா கண்ணுக்கு தெரிகிற பொருள் பதார்த்தங்கள் அசதனா கண்ணுக்கு தெரியாத பதார்த்தங்கள் யோனினா காரணம் அர்த்தம் அதனுடைய இருப்புக்கு அதாவது கண்ணுக்கு தெரிகின்ற பொருளின் இருப்புக்கும் கண்ணுக்கு தெரியாத காற்று ஆகாயம் இதெல்லாம் அசதஹாங்கிறார் சதகா அசதா சதஷ்ட யோனி அசதஷ்ட விவகா அதனுடைய பொருள் அசத்து சத்து இந்த பதார்த்தங்களுக்கெல்லாம் இருப்பாக இருப்பவர் கடவுள் சத ச புத்தினியா புத்தினியான்னா இதெல்லாம் ஒன்றுமே புரியாது இந்த மந்திரத்துக்கு நீங்க சாதாரண டைரெக்டா ஒன்றும் அர்த்தம் கண்டே போட முடியாது இலக்கணப்படி அர்த்தம் சொல்றாரு திசைகளுக்கெல்லாம் அவர்தான் இருக்கிறார் எல்லா திசைகளும் அவரை வியாபித்திருக்கிறார் ஆக என்னால ச புத்தனியா உபமா அவர் அவர்தான் எல்லா பொருளுக்கும் இடம் கொடுத்திருக்கிறார் எல்லா பொருளையும் ஒளிர்விக்கிறார் ஆக விஷ்டாக சொன்ன விதவிதமான இடங்கள்ல அவர் பல்வேறு கோணங்களில் அவர் வழிபடப்படுகிறார் அப்பேற்பட்ட கடவுளை பிரம்ம நாம் வழிபடுவோமாக அர்த்தம் அவ்வளவுதான் இப்போ இந்த மந்திரத்தில் ஒன்றும் கிரியாபதமெல்லாம் கிடையாது பிரம்மஜ ஞானம் பிரதமம் புரஸ்தாத் இந்த வாக்கியத்தினால என்ன தெரியுதுன்னா இறைவன் உலகம் அனைத்தையும் படைத்து எல்லா பொருளுமாக இருக்கிறான்னு சொல்றதை ரசிச்சு சொல்றேன் கவிதை நடையில் அழகா சொல்றது இந்த அந்த பாஷையை படிக்கிற போது தான் அதனுடைய மகிமை புரியும் இல்லை இதுக்கு வந்து கண்டிப்பாக சம்ஸ்கிருதமெல்லாம் நல்லா தெரிஞ்சால் தான் இதை வந்து இதனுடைய டெப்த்தை ரசிக்க முடியும் இல்லாட்டி சரி நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் மந்திரம் கேட்க நல்லா இருக்குது காதுக்கு அப்படி சொல்லலாமே தவிர அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை ரசிக்கணும்னு சொன்னால் அந்த பாஷையோட ஆழம் புரியணும் பாஷை பிடிச்சா தான் அதோடய ஆழம் புரியும் இந்த பாகவதம் இருக்கேன் சம்ஸ்கிருதம் படிக்கணும்னா பாகவத்துக்காகவே படிக்கணும்னு சொல்லுவோம் பாகவதம் மாதிரி ஒரு இலக்கியம் பார்க்கவே முடியாது சம்ஸ்கிருதத்தில் எத்தனையோ இருக்குது காளிதாசன் எழுதியிருக்கார் எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க சம்ஸ்கிருதத்தில் ஆனால் அந்த பாகவதத்தோட ரசனை இருக்க ரொம்ப அழகுது ஒரு ஒரு ஸ்லோகமும் பார்த்தா அவ்வளவு ஆழம் சம்ஸ்கிருதம் யாராக படிக்கணும்னு ஆசைப்பட்டால் எதுக்காக சம்ஸ்கிருதம் படிக்கணும் அப்படின்னு கேட்டால் பாகவதம் படிக்கிறதுக்காக சம்ஸ்கிருதம் படிக்கணும்னு சொல்லணும் வேத மந்திரங்கள்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் வேத மந்திரங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது இன்னும் நிறைய கிராமர் படிக்கணும் நிறைய படித்தா வேதம் வேதத்துக்கு அர்த்தம் புரியும் ஏன்னா இது எல்லாமே மாற்றி மாற்றி சொல்லும் கிராமர் ரூலுக்கே வராது சிலதெல்லாம் அதில் இலக்கியத்துக்கு பிறகு இலக்கணமாக இலக்கணத்துக்கு பிறகு இலக்கியமானு பெரிய சர்ச்சையே நடந்துட்டுருக்கு அதனால் இலக்கியம் முதலில் தோன்றியதா இலக்கணம் முதலில் தோன்றியதா வேதத்தை படித்தா தெரியும் இலக்கணம் பின்னால்தான் வந்தது இலக்கியம்தான் முதல்ல தோன்றியது அப்புறம்தான் இலக்கணம் உண்டாயிற்று இஷ்டத்துக்கு எழுதப்படாதுங்கிறதுக்காக இலக்கணம் வரையறுக்கப்பட்டது அப்படின்னு அப்புறம் தெரியும் நமக்கு வேதத்தை பார்த்தா தெரியும் அடுத்த மந்திரம் இதுவரைக்கும் கையில மண்ணு வச்சுட்டு இருந்தான் ஏன் கையில மண்ணோட சொல்லிட்டு இதெல்லாம் மண் அருகம்புல்லோட சொல்லிகிட்டு இந்த மந்திரங்கள் எல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறவங்க இந்திராதி தேவர்கள் எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணா சூரிய சந்திரனை பிரார்த்தனை பண்ணா சூரிய மண்டலத்துல இருக்கிற பிரம்மதேவன பிரார்த்தனை பண்ணினான் பிரார்த்தனை பண்ணினான் ப்ரகஸ்பதி கருடன் அப்புறம் வந்து இந்த பூஷா சூரியன் எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணியாச்சு இப்ப கையில வச்சுட்டு இருக்கிற மண்ணு மந்திரபூர்வமா சுத்தமாக பிரார்த்தனை பண்றோம் சியோனா பிருத்தி விபவான்வேசனி நஷர்ம பிரத ஆஹா இங்கே செடி நடுறபோது மரம் நடுறபோது சொல்லிட்டு வைங்க நன்னா வரும் என்னோடய அனுபவம் நான் அதை பா சொல்லிட்டு சொல்லிட்டு வைப்பேன் ஒரு ஒரு இந்த மந்திரத்துக்கு அப்படி சொல்லுவாள் அதெல்லாம் என்ன லாஜிக்கெல்லாம் கேட்காதிங்க எல்லாம் விஸ்வாசம்தான் ஆனால் அதுக்கு இந்த சக்தி இருக்குது இந்த மந்திரத்துக்கு இது மரம் நடது சொல்லணுங்கிறாது எங்கேயாவது மரங்கள் செடிகள் நடுறபோது இந்த மந்திரத்தை சொல்லி வச்சா அது நன்றாக வரும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்குது இவர் சொல்றார் சியோனா பிருத்திவி பவான் ரிக்ஷரா ரொம்ப அழகான வாக்கியங்கள் தெரியா ஏ பூமி தேவியே மண்ண எடுத்துக்காங்க பூமா தேவியே சியோனா பவா எங்களுக்கு நீ துன்பத்தை போக்குபவளாக ஆவாயாக சியோனாங்கிறது துக்காந்த கர்திரி பவா வித்யாரண்ய சுவாமி துன்பத்தைக்கு முடிவை கொண்டு வா எது துயரங்களுக்கெல்லாம் முடிவை செய்வாயாக எங்களுக்கு துயரமே இருக்கக்கூடாதுன்னு அது சியோனா பிருத்திவி சியோனா பவா நகாங்கிறது இருக்கு நஷ்ஷர்மச்சான் இருக்கு அந்த நகாங்கிறது நகானா எங்கள் எல்லோருக்கும் நீ என்ன பண்ணணும்னு கேட்டா துன்பத்தை போக்குபவளாவா போக்குபவளாக ஆவாயாக நீ எப்படிப்பட்டவள்னா நிற்கரா நிவேசனி நிறாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் இந்த பூமியில முட்டையிலேருந்து தோன்றுறது அண்டஜம் ஸ்வேதஜம் ஜராயுஜம் உத்விஜம் அப்படின்னு நாலு வகையான பிராணிகள் தோன்றுகிறது அண்டஜம்னா முட்டையிலிருந்து வர்றது ஸ்வேதஜம்னா வேர்வையிலிருந்து வர்றது ஜராயுஜம்னா கர்ப்பத்திலிருந்து வர்றது உத்ஜம்னா பூமியை புலந்துண்டு வர்றது இத்தனைக்கும் பூமாதேவியினுடைய அனுகிரகம் தான் காரணம் அதில் சதுர்வித பூத கிராமம்னு பேர் நான்கு வகையான உயிர் கூட்டங்கள் ஆக என்னது முட்டையிலிருந்து தோன்றுபவை வியர்வையிலிருந்து தோன்றுபவை அப்புறம் வந்து கருவிலிருந்து தோன்றுபவை பூமியை பிளந்து கொண்டு தோன்றுபவை எல்லா வகையான உயிர்களையும் போற்றி பாதுகாக்கின்றவள் நீ ஸ்நானம் பண்ணுற இத்தனை ஒரு விஷன் பார்வம் இப்போ மனசு இருக்கிறவன் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவான் நான் பண்ண முடியாது தன்னுடைய சுயநலத்துக்காக இயற்கையை யாரும் பாழ்படுத்த மாட்டான் நல்ல சோலைகளாக தான் இருக்கும் எங்க பார்த்தாலும் பவனு அர்த்தம் பண்ணிக்கணும் நீ வந்து சியோனா பவ ஹே பிருத்திவி சியோனா பவ எங்களுக்கு துன்பத்தை போக்குபவளாக நீ ஆவாயாக நிருக்ஷராங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா நான்கு வகையான உயிர் தோற்றுவிப்பவளே நிவேசனி நிவேசனின்னு சொன்னா அதது அதது இடத்துல உண்டாக்குற நீ எல்லா இடத்துலையும் எல்லா பொருளும் வர்றதில்ல இப்போ ஏலக்கா வந்து தேனியில விளையிறது தேனீல ஒரு பர்டிகுலர் ஏரியால தான் ஏலக்கா வள இந்த மேலே எஸ்டேட்ஸ்ல எல்லா ஏரியாலும் ஏலக்கா வராது ஒரு குறிப்பிட்ட ஏரியால தான் ஏலக்கா வருது சில ஏரியால தான் காஃபி வருது பூமியிலே எல்லா இடத்துலையும் எல்லாம் வர்றதில்லை கரிசல் மண்ணுல சில பயிர்கள் வருது அதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது மண்ணை எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி இதில் என்ன போட்டால் வரும் அதை சொல்லிக்கொண்டே இருக்காங்க மண் பரிசோதனை செய்து பிறகு அந்த மண்ணில் என்ன வருமோ அதை போடுங்கிறான் சங்கராச்சாரியார் சொல்கிறார் பிரம்மசூத்திரத்தில் பகவானோட சிருஷ்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுவே போருங்கிறார் விசிஷ்ட தேச கால நிமித்தானா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் போட்டால் தான் சில பயிர் வர்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போட்டால் தான் சில பயிர் வர்றது இதை வச்சே புரிஞ்சுக்க வேண்டாமா ஏதோ ஒரு சக்தி எல்லாவற்றிலும் வியாபிச்சிருக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டாமா எல்லாத்தையும் மாத்திட முடியுமா அதெல்லாம் அதனுடைய மகிமையை புரிஞ்சுக்கணுங்கிற அந்த இயற்கையினுடைய பெருமையை உணர வேண்டும் அ சோனா பிருத்திவி பவான் ரிக்ஷரா நிவேசனி நிவேசனின்னு சொன்ன வியாபிச்சிருக்கிறதுன்னு அர்த்தம் அந்தந்த இடத்துல அந்தந்த பயிர்கள் வர்ற மாதிரி அனுகிரகம் பண்றவளாக நீ இருக்கிறாய் அதனால என்னன்னா சப்ராக சப்ரதாகா நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எங்கே நாங்கள் சிலதெல்லாம் பண்ணுறோம் உன் பேரில் மலத்தை கழியிறோம் மூத்தம் பெயிறோம் அப்புறம் துப்புறோம் என்னெல்லாமோ குத்தரோம் உன்னை சில காரியத்துக்காக வேண்டி அதனால தான் அந்த ப பூமி இந்த பூமி பூஜை பண்ணுறப்போ வாஸ்து ம மந்திரம் இருக்கு அப்பா அம்மா மாதிரி காப்பாத்துங்கிறது இந்த வாஸ்து மந்திரம் ீன்வேன்வேஷனீவோ யே மகே பிரி தன்னோஜுஷேபேசுஷ்போஷ்ப்பமையம்சாசீவஹ்மொத்தவேமோவரோ नजेधि யூஜம் பாத்தி சாஸ்த்பே प्रतिनो அஜராசே சேம பித்தேவ புன் பிரோஜுஷா வாஸ்பே விஷ்வூப்பிஷன் சாாசுஷேவெவம் சுபும் இதை தினம் சொல்லுங்க வீட்டில் என்ன வாஸ்து தோஷம் இருந்தாலும் போயிடும் அப்படி சொல்லிட வேண்டியதான் இங்கேயுமே என்னப்பா கட்டிப்பட்டு அப்புறம் இங்கே வைக்கவா அங்கே வைக்கவா மாத்தவா எத்தவா எல்லாம் கஷ்டப்பட்டுருக்காப்பா இது தனம் சொல்கிறோம் நம்ம சந்தியாவந்திரம் வந்துடுற மாத்திரமில்ல இந்த புண்ணியவாஜனத்தில் தெளிக்கிறவோ ஜலத்தை தெளிக்கிறவோ இதுதான் சொல்லுவா வாஸ்துவதே ஜாரிபாபானாத் திபேஷ்பதே ஷன்ன ஏதி த்விபதே சஞ்சதுஷ்பதே ரெண்டு கால் பிராணி நன்னாக இருக்கட்டும் நாலு கால் பிராணி நன்னாக இருக்கட்டும் ஷன்னோ அஸ்துத்விபதே ஏ சஞ்சதுஷ்பதே எல்லாம் அற்புதமான பிரார்த்தனைகள் பிரார்த்தனை பார்த்தாலே தெரியும் சப்ரதாகாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நீ ரொம்ப சகிச்சுக்கிற நாங்கள் பண்ணுற அக்கிரமத்தையெல்லாம் நீ சகிச்சுக்கிற தாயே பூமா தேவி ஆகையினால எங்களுக்கு ச நீ கொண்டு எங்களுக்கு நல்லதெல்லாம் கொடு நாங்கள் உன்னை கொஞ்சம் கஷ்டப்படுத்துறோம் எங்கள் சுயநலத்துக்காக அது மாத்திரம்ல எங்களுக்கு சிலதெல்லாம் தவிர்க்க முடியாம உன்னை அப்படி பண்ண வேண்டியிருக்கு ஆகையினால நீ வந்து அவர் சொல்றாரு பாருங்கள் மல மூத்த கண்டூஷ நிஷ்டீவனாதி சஹிஷ்ணுதா லக்ஷணயா கீர்த்தியா சக உனக்கு ஒரு பெரிய புகழ் இருக்கு என்னன்னா இந்த மாதிரி நாங்கள் பண்றதெல்லாம் பொறுத்துக்கிறேங்கிற ஒரு புகழோடு இருக்கே நீ ஒருமையில் என்னது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல திருக்குறளை விடலாமா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம்ங்கிற பெருமை அதுக்கு இருக்கு அதில் பூமிக்கு அந்த மகிமை இருக்கு அதனால கஷமயா பிருத்திவி சமகாம்பா பொறுமையில எதோட சமமா பூமியை போல ஒன்றும் பண்றது இல்லையா ராமரை சொல்ற ராமர் பொறுமையில் எப்படி இருந்தார்னா ராமர் பொறுமையில் பூமியை போல இருந்தார் கோபத்தில் எப்படி இருந்தார்னா சிவனை போல இருந்தார்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி வரும் இந்த ராம வால்மீகி கேட்பார் ராமருடைய பதினாறு குணங்களை பற்றி ஒரு பதினாறு குணத்தை சொல்லுவார் கோஸ்மின் கோன்வஸ்மின் சாம்ரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் அப்படின்னு ஒரு பத் பதினாறு குணத்தை கேட்பார் நாரதர்கிட்ட அவன் இந்த குணம் உள்ளவன் யாராக இருக்கான்னா இத்தனை குணங்களும் சத்குணங்களும்னா அவர் உடனே வால்மீகி நாரதர் சொல்லுவார் இருக்கார் இதுக்கு மேலேயும் நல்ல குணங்களோடு இருக்கார் அவர் அவர் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு சொல்லி ராமருடைய கதையை சொல்லுவார் நாரதர் வால்மீகி ராமாயணத்தில் முதல்ல தான் முதல்ல நூறு ஸ்லோகம் தான் பேரே சங்கேப ராமாயணம் அதுக்கப்புறம் தான் அதனுடைய விஸ்தாரங்கள்லாம் ஆக நகா ஷர்ம ததாத் இருக்கு அது சாந்தச பிரயோகம் எச்ச எங்களுக்கு நன்மையை அளிப்பாயாக அப்பஸ்யோனா பவான் அர்த்தம் என்னன்னா பிருத்திவி நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் பிருத்திவின்னா பூமாதேவி பூமாதேவிக்கு இவ்வளவு விசேஷங்கள் எல்லாம் சொல்லி பூமாதேவியினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் ஆழ்ந்து சிந்தித்து ஓ பூமாதேவியே மண்ணிலே விளங்குகின்ற பூமாதேவியே எங்களுக்கு நன்மையை அருள்வாயாக என்ற பிரார்த்தனை அடுத்தது இன்னொரு பிரார்த்தனை இருக்கு இதுவும் மண்ணை கையில் வச்சுட்டேதான் பண்ணின்னு இருக்கோம் இன்னும் தேய்ச்சிக்கல மண்ணை கையில் வச்சுருக்கோம் மண்ணில் லேசா ஜலம் விட்டு குழக்கை சொல்ற கந்தாராந்துரா தருஷான் நித்ய புஷ்டாங்க ஈஸ்வரீகம் சர்வபூதா நாம் தாமி பஹ்வயேஸ்ரீயம் சந்தன்கிற போது சொல்லிகிட்டு இருக்கா அதுக்கு இதுக்கு ஒன்றும் பெரிய சம்பந்தம் இல்லை இருந்தால் நம்ம நிறைய என்னெல்லாம பண்றதுல அதுவும் ஒன்று இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னு கேட்டால் நம்ம பூசிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பம் நல்ல கந்த பிருத்திவிதான் பழையபடியும் பிருத்திவி ஸ்தோத்திரம் தான் மண்ணை போற்றுகிறோம் மண்ணின் மாண்பை போற்றுகிறோம் தமிழ் மண்ணின் மாண்பை போற்றுவோமாக மண்ணினுடைய மாண்பு என்னன்னா கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்திய புஷ்டாம் கரீஷினி சர்வபூதானாம் ஈஸ்வரீம் தாம் உபஹயே இஹப்பொழுது நான் உன்னை போற்றுகிறேன் உபஹ்வையே உபஹ்வையேன்னு சொன்ன சமீபம் ஆஹ்வயாமி எனக்கு வந்து என்னுடைய உடம்பையும் சுத்தம் பண்ணு ஆஸ்ரீயம் தாம் இஹோபகேஸ்ரீயம் எல்லா அப்ஜெக்டிவ்ஸ் விசேஷண எல்லாமே சர்வபூதா நாம் ஈஸ்வரீம் தாம் ஸ்ரீயம் இக உபகையே நான் இதை தேய்ச்சிக்கிறதுனால எனக்கு எல்லா நன்மையும் ஏற்படணும் இக உபகையேன்னு சொன்னால் நான் அழைக்கிறேன் மண் மண் பூமாதேவியை நான் அழைக்கிறேன் எப்பேற்பட்டவள் இந்த மண்ணுன்னு கேட்டால் கந்தத்வாராம் அதாவது மனத்துக்கு காரணமாக இருக்கிறதாம் கந்தத்வாரான்னு சொன்னால் என்ன அர்த்தம் நம்ம வந்து வெளியில் வந்து மண் வாசனை வருதுங்கிறோம் சில சமயம் பேசு இல்லையா அந்த மண்ணோட வாசனையை வச்சு கண்டுபிடிக்கிறோம் சில பேர் மண்ணை முகர்ந்து பார்ப்போம் நீங்கள் பார்த்தோன்னா வில்லேஜ்லாம் இந்த தோட்டத்திலலாம் செருப்பு ஒன்று நடக்க மாட்டோம் உள்ளுக்குள்ளே செருப்பு ஒன்று நடக்க மாட்டோம் செருப்பை வெளியிலேயே எங்கேயோ விட்டுடுவோம் விட்டுட்டு தொட்டு நமஸ்காரம் ஒரு லேண்ட் ஓனரும் பார்த்தா இந்த விவசாய பூமிக்கு போகிறோன்னு பார்த்தா தெரியும் அப்படியே முதல்ல தொட்டு கும்பிடுவான் மா தாயே நமஸ்காரம் பண்ணி உள்ளிடுவான் காலை வைப்பான் இன்றைக்கும் இருக்குது அந்த கல்ச்சர் இன்றைக்கி இருக்குது அந்த அந்த பாவனை அதுதான் தர்மங்கிறோம் நம்ம நம்ம தர்மத்தை நல்லா பிரிச்சுருக்கோம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் தர்மங்கிறோம் டியூட்டிஸ் எல்லாம் தர்மங்கிறோம் அப்புறம் ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் தர்மங்கிறோம் அம்மாவை தெய்வமாக நினைக்கிறது அப்பாவை தெய்வமாக நினைக்கிறது கணவனை தெய்வமாக நினைக்கிறது சுவாமிகளை நினைக்கிறது எல்லாரையும் பகவானாக நினைக்கிறதுங்கிற ஆட்டிடியூடு எல்லாத்துக்குமே வச்சுருக்கோமே கன்னியா பூஜைங்கிறோம் சுமங்கலி பூஜைங்கிறோம் தம்பதி பூஜைங்கிறோம் பிரம்மச்சாரி பூஜைங்கிறோம் என்ன தான் விட்டு வச்சுருக்கோம் பாருவோம் எல்லாத்துக்கும் பூஜை பண்ணுறோம் எல்லாம் பாவனை அந்த பாவனை இருக்குது ஆட்டிடியூட்ஸ் அதில் எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால் இந்த பாவனை எல்லாம் நிறைய பண்ணுறோம் நம்ம எல்லாத்துலேயும் பலவிதமான பாவனைகள்லாம் அந்த எதுக்கு சொல்கிறேன் அந்த லேண்ட் ஓனர் ஆசிரமத்துக்கிட்ட ஒருத்தர் இருக்கார் அவரை வந்து எத்தனையோ பேர் சொல்கிற ரெண்டு கோடி ரூபாய் தர அந்த லேண்டை கொடுன்னு அவன் சொல்கிறான் நான் உயிர் இருக்கிறவங்க விவசாயம் தான் பண்ணுவேன் நீ ரெண்டு கோடி இல்லை பத்து கோடி கொடுத்தாரு நீ ரூபாய் கொடுத்துரு நான் ரூபாயை வாங்கி வச்சுக்கிட்டு ஹாயாக இருக்கிறதுக்காக நான் பொறக்கலைங்கிறான் அந்த லேண்டுக்கு அவ்வளோ விலை தரேங்கிறான் அவன் சொல்கிறான் நீ ரூபாய் கொடுத்துட்டு போயிடுவேன் என் உழைப்பெல்லாம் வீணாக போயிடும் எனக்கு தினம் இந்த பூமியை வந்து பார்க்கணும் இவ்வளோ கும்பிடணும் விவசாயம் பண்ணணும் வாழணுங்கிறான் பாவனையை பாருங்கள் ரூபாயை பெருசாக நினைக்கல பசங்களுக்கெல்லாம் ஒரே ஆசை சீக்கிரம் வாங்கிடணும் அப்படின்னு அவன் சொல்கிறேன் நான் செத்த பிறகு பண்ணிக்கோங்கிறான் இந்த ஆளு வயசு எண்பதாயிரது அந்த நம்ம ஆசிரமத்தில் இருக்கிற அந்த லேண்டில் அவர் சொல்றார் ஐம்பது வருஷமாக நான் இந்த இதில் போயின்னு இருக்கேன் எனக்கு வா அந்த கோயில் வந்தோடனே அவர் ஒரே சந்தோஷம் தினம் ஒருவர் வந்து பேசிட்டு போவார் வந்து பேசிட்டு விவதி வாங்கிட்டு போவார் அவருக்கு அந்த அந்த பக்தியை பார்த்தா நமக்கு ஆனந்தமாக இருக்கும் அவர் தினம் ஏதோ தக்காளியை போடுவார் ஏதோ விவசாயம் பண்ண ஆனால் ஒன்றும் நஷ்டம் கிடையாது கிணறு தோண்டினார் பக்கத்தில் இருக்கிற யாருக்குமே தண்ணி சரியாக கிடைக்கல அவருக்கு இருபதாவது அடியில் பொத்துன்னு வருது ஜலம் பாவனை தான் காரணம் கண்ணால் பார்க்குறோம் கண்ணு முன்னால் பார்க்குறோம் கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்திய புஷ்டாம் சர்வபூதானாம் ஈஸ்வரீம் ஸ்ரீயம் ஈக உபஹையே இத்தனை அப்ஜெக்டிவ்ஸ் அதாவது மண் வாயிலாக உணரப்படுபவள் ம மனத்தின் வாயிலாக உணரப்படுபவள் மனம் வந்து பூமியில் பரவி இருக்கு பிருத்திவி கந்தவத்தின்னு தர்க்கசாஸ்திரம் பிருத்திவி கந்தவதி மனத்தை உடையவள் மண் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று ஆகாசத்துக்கு சப்தம் குணம் சப்தகுணக்கமாக அப்படின்னு ஆகாசத்துக்கு சப்தகுணம் அப்புறம் வந்து வாயுவுக்கு வந்து ஸ்பர்ஷ குணவான் வாயு ரூபகுணவான் அக்னிஹி ரூபத்த குணமாவுடையவர் அக்னி எல்லாம் ஒன்னொன்னுலையும் வருது அப்புறம் வந்து ரசகுணவான் ஜலம் ஆபா அப்புறம் அடுத்தது என்னன்னு கேட்டா பிருத்திவி கந்தவதி பூமியில அஞ்சு இருக்கு ஆகாசத்தில் ஒன்று தான் இருக்கு வாயுவில ரெண்டு இருக்கு அக்னியில மூணு இருக்கு ஜலத்துல நாலு இருக்கு பூமியில அஞ்சும் இருக்குமான வார்த்தைக்கு அசைக்க முடியாதவள் சொல்றாரு கடப்பார மம்முட்டி எல்லாம் போட்டு போட்டு பொழந்தா கூட அப்புற கம்பியாம்ங்கிறார் துராதரிஷம்னா என்ன அர்த்தம் இவளை ஒன்றும் செய்ய முடியாது குத்தால கனனாதி உபாய சஹசிரைஹி அப்பி அப்ரகம்யாம் எத்தனையோ மிஷின்லாம் போட்டு பூமியை தோன்ற ஆனால் ஆசை இல்லைன்னு அர்த்தம் அப்ரகம்யாம் நித்திய புஷ்டாம் புஷ்டி இருக்கு தேனியில் ஒரு காலத்தில் நல்லா பருத்தி வளைஞ்சிட்டு ஒரு காலத்தில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்துருக்கு அந்த காலத்திலயே அவ்வளவு நல்லா பருத்தி வளைஞ்ச பூமியில ஆசை வந்துவிடுது எல்லாருக்கும் சீக்கிரம் விளையுன்னு சொல்லி என்னத்தையோ போட்டு போயிடுத்து இல்லாமல் இப்போ வரதே கிடையாது தேனியில் பருத்தியோ விளைய மாட்டேங்கிறோம் ஒரு ஒரு காலத்தில் பருத்திக்கின்னு ஃபேமஸாக இருந்தது காடமம் சிட்டி அண்ட் காட்டன் சிட்டிங்கிற அப்படி இருந்த ஊரில் இன்னைக்கு வந்து சரியா முளைக மாட்டேங்கிறேன் பருத்தி சரியா விளைய மாட்டேங்குது காரணம் என்னன்னா அவசரப்பட்டு என்னத்தையோ கெமிக்கல்லாம் போட்டு பூமியில் போயிடுத்து மாட்டேங்குது அந்த காலம் வரா வராதான்னு எல்லாரும் ஏங்கின்னு இருக்காது அப்ப நித்திய புஷ்டம்னா என்ன அர்த்தம் நல்ல பயிரெல்லாம் வந்து நீங்க சும்மா கிளறினா போறோம் இப்ப எல்லாம் வந்துருக்கேன் இந்த மண்புழு உரம்னு வேற புதுசாக வந்துருக்கு பஞ்சகவியம் பிரசித்தம் ஆயிடுது தெரியுமோ ஆ பஞ்சகவ்யம் வந்து ரொம்ப பிரசித்தமாயிடுது இப்ப எல்லாம் பஞ்சகவ்ய உரம் தான் நம்ம ஆமா இந்த மாட்டில் இருக்கிற இது இருக்கே சாணி மூத்தம் அப்புறம் வந்து நெய் பால் தயிர் இருக்கேன் பஞ்சகவியம் பஞ்சகவியம் சுவாமிக்கு அபிஷேகத்துக்காக நம்ம வச்சுருக்கோம் பஞ்சகவியம் எல்லா விதமான சுத்திக்கும் ரொம்ப முக்கியமானது சாப்பிட்ற போதே சொல்லுவோம் இந்த பாபம் வந்து எலும்பு வரைக்கும் இருக்கிற பாபம் போயிடுமா எத்வகஸ்தி கதம் பாபம் தேகே திஷ்டதி மாமக்கே பிராசனம் பஞ்சகவிய தகத்தியக்னி ரிவேந்தனம் அக்னி இந்தனம் இவ சொல்லி பஞ்சகவ்யத்தை சாப்பிட்றோம் யத்வகஸ்தி எத்துவஸ்தி பாபம் பாபம் வந்து சரி சமயம் அவ்வளோ தூரத்துக்கு போகுமா உள்ள எத்வக்து கதம் பாப்பம் தேகே திஷ்டதி மாமக்கே என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாபம் பிராசனம் பஞ்சகவ்யசிய அதனால அடிக்கடி பஞ்சகவிய பிராசனம் சொல்லுவாள் அதெல்லாம் ஜபங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணி இந்த பஞ்ச பஞ்சகவியத்தை ஆன் ஐந்தும் ஆடினான்ப தமிழ்லேயும் ஆண் ஐந்து ஆண்னா பசு ஐந்துன்னா பஞ்சகவ்யம் ஆன் ஐந்தும் ஆடினான் கான் வானவன்கான் வானவர்க்கு மேலான்கான் வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் ஆனைந்தும் ஆடினான்கான் ஐயன்கான்பர் கரு சார் அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா நித்திய புஷ்டாங்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ எல்லாம் வந்து பூமியில் என்ன பண்ணணும்னா கெமிக்கல்லாம் போடாதீங்கோ ஆர்கானிக் உரம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா இப்போ இயற்கை உரம் போட்டால் காசு ஜாஸ்தி அந்த இயற்கை உரம் போட்டால் நிஜமாகவே வர்றது நல்லாவே வருது வெறும் எருக்கலையே போட்டால் போகிறோம் ஒன்றும் பண்ண வேண்டாம் இந்த மாம்பழத்தையெல்லாம் இப்போ பழுக்க வைக்கிறதுக்கு என்னத்தையோ போடுறான் அந்த ஒரு இது உடனே சு பழுத்து அது உடம்புக்கு ரொம்ப கெடுது அது அழகாக நமக்கா அது ஒரு அழகாக பேக் பண்ணி எல்லாம் வந்தோடனே ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சி உள்ளே போட்டு விடுறோம் அப்புறம் போக வேண்டிதான் டாக்டர்கிட்ட தான் ஜாக்கிரதையாக இருக்கும் பரவாயில்ல அஞ்சு பழம் பத்து பழம் பழுத்தாக கூட போகிறது நாங்கள் வச்சுருக்கோம் அது விவசாயம் பண்ணுறவனுக்கு அது ஆசையாக என்ன பண்ணுறது ஒன்றும் முடியாது நித்திய கரீஷினி கரீஷினா உழப்படுகின்றவள் கரீஷினி கரீஷின்கிறது ரெண்டு அர்த்தம் சொல்றார் கரீனா யானை யானையெல்லாம் பூமியில் யானையவே தாங்குறானா அப்படி ஒரு அர்த்தம் கரீஷினின்னா ரெண்டு அர்த்தம் உழப்படுபவள்னு அர்த்தம் உழப்படுபவள் அப்புறம் அடுத்தது யானை போன்ற உயிரினங்களை எல்லாம் தாங்குபவள் கரீஷினி சர்வபூதானாம் ஈஸ்வரின் ஆக எல்லா உயிர்களுக்கும் தலைவியாக இருக்கிறாள் அந்த பூமாதேவி ஸ்ரீயம் செல்வத்தை கொடுப்பவள் மழை பறிஞ்சு விவசாயம் சரியாக நடக்கலைன்னா எல்லார் வாழ்க்கை என்ன இருக்கு விசும்பின் துழிவீழின் அல்லால் அங்கே பசும்புல் தலை காண்பது அறிதுன்னா நம்ம என்னதான் இருந்தாலும் வந்து சேர் சோஃபா செட்டாக நமக்கு சாப்பாடு போட போகிறது அது போட முடியாது ஆகினா நமக்கு வந்து இதெல்லாம் வந்து மேலழந்தவாறு தான் ஆனால் நமக்கு வேண்டியது என்னென்னா சாப்பாடு அதுதான் தாற்பயம் இருக்குது கடைசியில் வந்து அதனால் அதில் தான் ரொம்ப முக்கியத்துவம் அதுதான் செல்வம் அதெல்லாம் உண்ண உணவு அதனால தான் நக்சன வசதா சீத தத் விரதம் தஸ்மாத் எயா கயாச்ச விதையா பகு அன்னம் பிராப்னுயாத் படித்தோம் கொஞ்சம் படித்தோம் எல்லாம் மறந்து போயிருக்கும் நக்கஞ்சன இதுக்கு முதல் பிரச்சனம் சாப்டர் வீட்டில் வந்து யாருக்கும் இடம் இல்லை தங்குறதுக்கு சொல்லாதே சொல்லிருக்க வேதம் அந்த காலத்துல இப்ப நேத்துக்கு தங்குறதுக்கு இடம் இல்லேன்னு யாருக்கும் சொல்லாதே அது ஒரு விரதம் அதனால நீ என்ன பண்ணுவீட்டு சரி தங்குங்க சாப்பாட்டுக்கு மாத்திரம் ஹோட்டலுக்கு போங்க சாப்பாடும் போடணுமா தயா கயாச்ச விதையா என்ன பண்ணுவையோ தெரியாது நல்ல விவசாயம் பண்ணி பூமியில் பகு அன்னம் பிராப்ணுயா ஏதத்வை முகத்தோன்னகம் ராத்தம் முகத்தோஸ்மா அன்னகும் ராத்தியத்தை ஏதத்வை மத்தியத்தோன்னகும் ராத்தம் மத்தியத்தோஸ்மா அன்னகம் ராத்யத்தை ஏதத்வா அந்தத்தோன்னகம் ராத்தம் என்ன அர்த்தம் தெரியுமோ நிறைய சாப்பாடு போட்டேன் உனக்கு நிறைய சாப்பாடு சேரும் மத்தியமாக போட்டே மத்தியமாக வரும் கம்மியாக போட்டால் கம்மியாக கிடைக்குங்கிறது முகத்தகா மத்தியத்தகா அந்தத்தா அளவுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும்னு சொல்றது வேதம் வேதம் படி அதனால என்ன சொல்ல விரும்புறதுன்னா நிறைய பண்ணுங்கோங்கிறது அன்னதானத்தை நிறைய பண்ணுங்கோ இந்த பூமி தாய் எதுக்காக உணவை படைக்கிறாள்னா வசிப்பவனுக்கென்றே பூமி தாய் உணவை படைக்கின்றாள் அது உன்னுடையதோ என்னுடையதோ அல்ல நத்வம் நமே அது யாருடையதும் அல்ல பூமி தாய் உணவை பசித்தவனுக்கென்றே படைக்கிறாள் குதிதார்த்தம் சிறி அன்னம் பூமி படைக்கிறாள் உன்னுடையதோ என்னுடையதோ அல்ல உணவை பெறுபவனாக மட்டும் இருக்காதே உணவை வழங்குபவனாகவும் இரு அப்படி சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்கு அதில் உணவை வந்து தானம் பண்ணுறதுல அவ்வளோ நம்ம அண்ணாதக சமம் தானம் அன்னதானத்துக்கும் ஜலதானத்துக்கும் சமமான தானம் கிடையவே கிடையாது நிறைய இருக்கு அதனால உபஹவையே அதனால இது வந்து இப்படி சொல்லியாச்சு இப்ப இனிமே ஏத்தைஹி மந்திரைஹி அபிமந்திரித்தாம் மிருத்திக்க ஆபாத தல மஸ்தகம் உபலிப்பிய ஜலப்பிரவேசனார்த்தான் பிரார்த்தனா மந்த்ரான் ஆக மந்திரம் ஆரம்பிக்கிறது இப்ப இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா ஆபாத தல மஸ்தக்கம் ஆபாத ஆபாதம்னா காலு மஸ்தக்கம்னா தலை பாதத்தலத்தில் இருந்து வரைக்கும் இந்த மண்ணை தேய்ச்சிக்கோங்கிறது இந்த மண்ணை உடம்பெல்லாம் நன்றாக தேய்த்து கொண்டு கையை கூப்பிக்கொண்டு நதியில் அந்த காலத்தில் நதி ஸ்னானம் தானே ஜலப்பிரவேசனார்த்தான் பிரார்த்தனா மந்த்ரா நாங்கள் நம்மளும் நல்லா சோப தேய்ச்சு போக வேண்டிதான் என்ன பண்ணுறது என்ன அதில் தான் என்ன எல்லாத்துக்கும் கடைசியில் பூமி தான் சோர்ஸு வேசன ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஸ்ரீர்மே பஜது அலக்ஷ்மீர் மே நஷ்து விஷ்ணு முகாவை महागम लक्ष्मी மே ஸ்ரீஹி என்னிடம் லக்ஷ்மி தேவி வந்து குடிகொள்ளட்டும் மே ஸ்ரீஹிபு அலக்ஷ்மி லக்ஷ்மியோட அக்காங்கிறவர் ஜேஷ்டா தேவி சொல்லு மூதேவியை பூஜை பண்ணதாக இப்போ சமீபத்தில் வந்து கேரளாவிலாம் நிறைய இடத்துல ஜேஷ்டா தேவின்னு வச்சுக்கோங்க ஜேஷ்டா தேவிங்கிறது வேற யாரும் இல்லை மூதேவி தான் எதுக்கு நீ வராத பக்கத்துலங்கிறதுக்கு ஒரு பூஜை மூதேவின்னா மூத்த தேவி லக்ஷ்மிக்கு அக்கா அப்படி சொல்றோம் இல்லையா சொல்றாரு பாருங்க அலக்ஷ்மி ஜேஷ்டா தேவி நஷ்யத்து அவர் சொல்றாரு இது ரொம்ப சொல்றபோது வியாக்கியானம் ரொம்ப அழகா பண்ணுறாரு எிடமிருந்தும் எங்கள் குலத்திடமிருந்தும் எங்கள் உறவினர்களிடமிருந்தும் எங்கள் வீட்டிலிருந்தும் எங்கள் நாட்டிலிருந்தும் ஓடுவாயாக மேதான் போட்டிருக்குதுல அலக்ஷ்மீர் மே நஷ்யத்து ஸ்ரீர் மே பஜது மே ஸ்ரீஹி பஜது எனக்கு செல்வம் மகாலட்சுமி என்னிடம் வந்து இருக்கட்டும் லக்ஷ்மி தேவி என்னை விட்டு போகட்டும் இவர் நிறைய விட்டார் வித்யா எங்கிட்ட இருந்து என் குலத்துல இருந்து என் வீட்டில் இருந்து என் சொந்தக்காரங்கிட்ட இருந்து என்ன பாவனை பார் என் நாட்டிலிருந்தே ஓடிப்போம் அஸ்மத்த அஸ்மத் குலீனத்த அஸ்மத் பந்து வர்க்கத்த அஸ்மத் அஸ்மத் தாமத்த அஸ்மத் ராஷ்டிரத்த ராஷ்ட்ரத்தோஜனாந்தரித்தம் துரிப்தம் துரித்தவ தூ ரொம்ப தூரம் போயிடுன்னு அர்த்தம் வெகு தூரத்துக்கு ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி நீக்குகிறார் அலக்ஷ்மியர்மே நஷ்ய தூ சோம்பேறித்தனம்தான் மூதேவிங்கிறார் அதான் மூதேவி உழைப்பே லக்ஷ்மி அப்படின்னா அதனால வந்து மனிதன் வந்து செல்வத்தை விரும்புகின்ற மனிதன் ஆறு ஆறு குறைகளை தள்ள வேண்டும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நின நினை ஞாபகப்படுத்துகிறேன் ஆறு குணங்களை கொள்ள வேண்டும் ஆறு குறைகளை தள்ள வேண்டும் ஷட் தோஷா புருஷேணேகாத்தவியூதிமிச்சா நிதிரா தந்திராபயம் கிரோதம் ஆலசியம் தீர்கூத்திரதா இது வந்து ஏழு தோஷங்கள் ஷடேவா பும்சாம் நாத்தவிய கதாச்சன சத்யம் தான் நமநாலம் இதோட அர்த்தம் என்னென்னா ஷட்தோஷாக புருஷே பூத்தி மிச்சதா புருஷேன செல்வத்தை விரும்புகின்ற மனிதன் ஆறு குறைகளை நீக்குவானாக என்னதுன்னு நித்ரா தந்த்ரா அடிக்கடி டயர்ட் ஆயிடுதுன்னு சொல்லாத தூங்காது பயம் பயப்படாத பயம் இருந்தால் முன்னேற முடியாது குரோதம் கோபம் ஆலசியம் சோம்பேறித்தனம் நித்ரா தந்திரா பயம் குரோதம் ஒரு காரியத்தை நீட்டி செய்கிறவங்க ஒரு காரியத்தை அரை மணி நேரத்துல செய்யற வேலையை அஞ்சு நாள் ஆக்குறது அது நீட்டி செய்கிறவனுக்கும் வாழ்க்கையில மேல்மே கிடையாது ஆறு குறை சொல்லிட்டாங்க ஆறு குணம் என்னன்னா பொய் பேசக்கூடாது பிறருக்கு பொருளை யனிதமஸ்திஷாவை ஓம் ஷாந்தி